الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه اما بعد கண்ணியத்திற்குரிய பெருமக்களை அல்லா குடியரால் அன்னலாருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற உயரிய நோக்கோடு இங்கே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை உலகத்திலே பிறந்த மனிதர்களிலேயே அதிகமாக பேசப்பட்டவர்கள் அதிகமாக வாசிக்கப்பட்டவர்கள் உலகத்து மாண்பர்களால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அசைவும் முன்மாதிரியாக கொண்டு முழுக்க முழுக்க பின்பற்றப்பட்டவர் என்ற தோரணையிலே நாம் ஆய்வு செய்தால் அல்லாவின் திருத்தூதர் முகமது சல்லாஹு அலஹி வல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்திலே அந்த வாகியம் யாருக்கும் கிட்டவில்லை நெஞ்சும் நிறைந்த பெருமக்களே அல்லாவர்களை பற்றி அறிமுகம் செய்யும் போது ஒரு வரியில ஒரே வரியில உயர்ந்ததொரு தகவலை சொல்லுவான் அன்னலாருடைய வருகை ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒட்டுமொத்த படைப்பிற்கும் அருளாகும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயிருள்ள ஜீவன்களுக்கு மட்டுமல்ல அல்லாவருடைய படைப்பு ஒட்டுமொத்த படைப்பிற்கும் அருளாகும் ஏனென்றால் அல்லாருடைய பிறப்பின் பயனாகத்தான் கருத்தாக சொல்வதாக இருந்தால் உலகமே இயங்கிறது என்று அறிவியர்கள் சொல்லுவார்கள் ஒட்டுமொத்த உலகத்தின் படைப்பின் நோக்கமும் அன்னலாருடைய படைப்பிற்கு பின் ஆனது அண்ணலாரை அண்ணலாரை படைப்பதற்காகவே உலகம் படைக்கப்பட்டது என்றும் சொல்லுவார்கள் குறிப்பாக உலகத்தின் இந்த மாதத்திலே இஸ்லாமிய வருடத்தின் ரபியல் அவ்வல் மாதத்திலே உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் எல்லா மூலை முக்குகளிலும் அன்னலாருடைய புகழ் அன்னலாருடைய பிரஸ்தாபம் நான் ஒரு தகவலை சொல்லிவிட்டு தலைப்பிற்கு வருகிறேன் ஒரு நேரத்திலே அன்னலாரை நோவினைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதிரிகள் அன்னலாரை பார்த்து சொல்லுவார்கள் முகமது நபி ஆண் வாரிசு இல்லாதவர் ஆண் வாரிசு இல்லாதவர் எனவே அவருடைய புகழல்லாமல் அவருடைய மௌத்தோடு மௌத்தா போயிரும் அத்தோடு முடிஞ்சு போயிரும் நீண்ட காலத்துக்கு நீடிக்காது நபிகளாரை நோவினைப்படுத்துவதற்காக அல்லது நபியனுடைய வளர்ச்சி பொறுக்காதவர்கள் தனக்குத்தானே தன்னுடைய நெஞ்சங்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்வதற்காக இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் தகவல் நபியினுடைய காதுக்கு வந்துவிட்டது தன்னை சம்பூர் என்று ஆண் வாரி செல்லாதவர்கள் என்று பேசுகிறார்கள் நபி அவர்கள் நெஞ்சத்திலே கவலைப்பட்டார்கள் இப்படி பேசிட்டாங்களே அல்லாஹிருவசனத்தை இறக்கி வைத்தான் நபியே கௌசர் உங்களுக்கு நாம் கௌசரை கொடுத்திருக்கிறோம் கௌசர் கொடுத்திருக்கிறோம் கௌசர் என்ற அரபு வார்த்தைக்கு விரிவுரைகளிலே பதினெட்டுக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் குறிப்பிடப்படுகிறது அதில் ஒரு அர்த்தம் அல் ஹைருல் கசீர் இம்மை மறுமை அடர்ந்திருக்கும் அடைந்திருக்கும் எல்லா வளவுகளும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் அதனால உங்களுடைய ரப்ப நீங்க தொழுங்க வணங்குங்க குர்பானி கொடுத்து அல்லாவுக்கு நன்றி செய்யுங்க இறக்கி வைப்போம் இந்த கௌசருங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் சொல்லப்படுது நாமெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நாளை நியாய தீர்ப்பு நாள் மறுமையில அண்ணலாருக்கு வருகின்ற மக்களுக்கு தடாகம் நீர் தேக்கம் வழங்கப்படும் அந்த நீர் தேக்கத்தில் யார் ஒரு மிடர் நீர் அருந்துகிறாரோ அதுக்கு பின்னால் வாழ்நாள் மூலம் தண்ணி தேவைப்படாத சொர்க்கத்துக்கு போகும்போது ஒரு மிடர் குடிச்சுட்டு போயிட்டோம்னா சொத்தில் இருக்கும் காலம் எல்லாம் விதவிதமான பானங்கள் கொடுத்து உபசரிக்கப்படுவோம் தேவையான அளவுக்கு குடிப்போம் தேவைக்கு குடிக்க மாட்டோம் நபீனுடைய கருத்தால் ஒரு மீட்டர் நீர் குடித்ததுக்கு அப்புறம் தண்ணி தேவை ஏற்படாது தாகம் ஏற்படாது அனுபவிப்பதற்காக சுவைக்காக அல்லாருடைய உபசரிப்பை ஏற்பதற்காக குடிப்போம் சொர்க்கத்தில் நீராறு பாழாறு தேனாறு மதுவாறு எல்லா விதமான உபசரிப்புகளும் வகை வகையா தேவையான அளவு நமக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கான் சொர்க்கத்தில் குடிப்போம் குடிக்க மாட்டோம் குடிக்க வேண்டிய தேவை ஏற்படாது அனுபவிக்கிறதுக்காக குடிப்போம் ஆயிரத்தினுடைய கருத்தா அல்ல என்ன சொல்றான் நிறைய உங்களுடைய புகழ் நீங்க நினைக்காதீங்க யாரோ சொன்னாங்க நெஞ்சத்தில் வைத்து கவலைப்படாதீங்க நீங்க வாழும் காலம் எல்லாம் இல்லை இந்த உலகம் வாழும் காலமெல்லாம் உங்களுடைய புகழ் வாழும் ஒரு ஒட்டுமொத்த உலகமே அழிஞ்சு போனாலும் நாளை சொர்க்க நரகம் வாழும் காலம் எல்லாம் உங்களுடைய புகழ் வாழும் அதனால சொர்க்கவாதிகளும் பயன்பெறும் விதமாக உங்களுக்கு கௌசர் மறுமையிலேயும் உங்களுடைய புகழ் மறுமையிலேயும் உங்களுடைய கீர்த்தை சிறப்பு அல்லாஹினாலும் உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது நபையே ஏன் தேவையில்லாத இந்த ஆளுகை சொல்றதுக்கெல்லாம் நபிக்கு ஆறுதலாக அல்லாஹ் இறக்கி வைத்தது அண்ணலாருடைய புகழ் அண்ணலாருடைய முஹப்பத் உலகத்தில் இன்று எத்தனை மாந்தர்களால் நேசிக்கப்படுகிறது உலகத்திலேயே அண்ணலாருக்கு நிகராக நேசிக்கப்படும் இன்னொரு படைப்பு இருக்க முடியுமோ அல்லாஹுடைய படைப்புகளில் அல்லாஹுடைய அடுத்து மக்களால் நேசிக்கப்படுகின்ற முதல் ஜீவன் அன்னலார் முகமது அன்பிற்குரிய பெருமக்களே எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இஸ்லாம் கூறும் மனித நேயம் மனித நேயத்தை பற்றி விரிவாக பேசப்பட வேண்டிய காலம் இது மனிதர்களிலேயே விளையாட்டாக ஒரு நண்பர் சொல்லுவார் மருந்துக்கு கூட மனித நேயம் இல்லாம போகுது மருந்துக்கு கூட மருந்துக்கு கூட ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு வருது மருந்துக்கு கூட மனித நேயம் கிடைக்காது போல் இருக்கு இந்த நண்பர் திரும்ப சொன்னாராம் மருந்திலேயே மனித நேயம் இல்லையே அப்புறம் மருந்துக்கு கூட எங்கிட்டு மனித நேயம் இருக்கும் மருந்திலேயே மனித நேயம் இல்லை உயிர் காப்பதற்காக குழந்தைகளை காப்பதற்காக தயாரிக்கப்படுகிற மருந்துகளே மனித நேயம் இல்லாத முறையிலே தயாரிக்கப்படுகிறது எனவே மனித நேயம் என்று நிறைய பேசப்பட வேண்டிய விளக்கப்பட வேண்டிய விளங்க வேண்டிய தலைப்பாக இன்று மாறி வருகிறது நபி அவர்கள் பற்றி சொல்லுவார்கள் அல் முஸ்லிம் முஸ்லிம் என்பவன் நேசம் நேயத்தின் உரைவிடம் எந்த மனிதன் பிறரை நேசிக்கவில்லையோ அவன் பிறராலும் நேசிக்கப்படவில்லையோ இந்த மனிதனில் எந்த வாழ்க்கையின் தரம் மற்றவர்களால் அல்லாஹின் தூதர் நமக்கு அழகிய முன்மாதிரி நபியை யாராவது நபியினுடைய எவ்வளவு கொடூரமான வைரி எதிரியாக இருந்தாலும் கூட ஒரு முறை நபியை சந்தித்தால் மறுமுறை நபியனுடைய சந்திப்பிற்கு தரிசனத்திற்காக வரலாறு சொல்லுகிறது உபசரிக்கிற இன்முகத்தோடு பேசுகிற அவங்களுடைய உள்ளத்தை வார்த்தையால் வார்த்தையால் குளிர்விக்கிற பாங்கு நபியினுடைய போங்கு அவ்வளவு அழகா இருக்கும் நபியை ஒரு தடவை சந்திச்சிட்டாங்க சந்திக்கிற வாய்ப்பு ஏற்பட்டு நடக்கிறவன் தான் முக்மின் தான் பிறரா நேசிக்கப்படணும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அதுவாகத்தான் இருக்கணும் இந்த தரத்தில் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த தரத்தில் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில எந்த பயணம் இல்லை இதை நபி நமக்கு அழகாக செய்து காட்டினார்கள் உலகத்தில் உள்ள எல்லோரையும் நபி நேசித்தாங்க குடும்பமாக நெருக்கமாக பா எல்லோராலும் நேசிக்கப்படுகிறார்கள் இன பாகுபாடு இல்லாமல் நமக்கு தெரியும் உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல எல்லோராலும் போற்றப்பட்டவர்கள் பாராட்டப்பட்டவர்கள் அல்ல எத்தனை தலைவர்கள் நற்சான்று வழங்கியிருக்கிறார்கள் நேசித்ததாலே அல்லாஹர்களுக்கு கொடுத்த பயன் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய மகத்தான பயன் எல்லாராலும் நீக்க வர நேசிக்கப்படுகிறார் நாமளும் நேசிக்கணும் நம்முடைய வாழ்வும் நேசிக்கப்படணும் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நிகழ்வு அப்துல்லாஹிமதி அல்லீஸ் அறிவிப்பாங்க ஒரு ஒரு கிராமத்து அரபி ஆரபின்னு சொல்லுவோம் அரபியில தமிழ்ல காட்டு அரபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமத்து அரபி பனு சலீம் கூட்டத்தை சார்ந்தவர் கூட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்து அரபி வருகிறார் வழியில ஒரு இடத்துல பரபரப்பா கூட்டமா இருக்கு அவர் கேட்டார் என்ன கூட்டம் இது பக்கத்தில் பரபரப்பா இருக்கு முகமது நபி தன்னுடைய கூட்டத்தோடு நிற்கிறார் நண்பர்களோடு முகமது நபி நிற்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப நாள் அவர் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி கூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு விலக்கிக்கிட்டு உள்ள வர்றார் நபிட்டு வந்தார் அரபு மொழியிலே கடுமையான வார்த்தை பேசுகிறார் யா முஹம்மது முகம்மது இதுவரை இதுவரை தாய்மார்கள் பெற்றெடுத்த குழந்தைகளிலேயே ரொம்ப பெரிய பொய்யன் உலகத்தில் பிறந்திருக்கிற குழந்தைகளிலேயே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய பொய்யன் நீ நபியை பார்த்து சொல்லுகிறார் உலகத்தில் உள்ளவர்களிலேயே என்னால் நீ கடுமையாக வெறுக்கப்படுகிறாய் நான் வெறுக்கிற ஆட்களிலேயே உங்களை ரொம்ப கடுமையா நான் நபியை பார்த்து பொய்யன் சொன்ன உடனே கூட்டத்தில் இருக்கிற நபியினுடைய நேசர்கள் நபியை சூழ்ந்திருக்கிற நபியை நேசிக்கிற கூட்டம் நபியின் மீது எவ்வளவு பற்றும் அன்பும் வச்சிருந்தவங்க அவசர அவசரமா சிந்திக்காம செய்யறதா அவசரக்காரன் சொல்லி சொல்லுவாங்க அப்படி மட்டும் அவசர கத்தல் தூக்க போக்கிட்டு அவசர காராண்டி எல்லாம் அதனாலதான் முகமதே உன்னை விட்டு வைக்கிறேன் முகமது ரபி சாந்தமே உருவானவர்கள் அல்லாஹின் திருத்தோதர் கொஞ்சமும் மாறல பக்கத்துல உமர் இருந்த கடுமையான கோபம் கடும் கோபம் அவர்களுக்கு தானியல்ல தூதர இறை அனுமதியுங்கள் என்னை விடுங்கள் அடக்காதீர்கள் நான் அவரை கொல்ல வேண்டும் உங்களை பார்த்து இப்படி பேசுறாரு சொன்னாங்க உமர்லி டக்கு டக்குன்னு வேகப்பட்டுவாங்க பொருத்தம் இல்லாமல் யாரு பேசினாலும் எந்த சபையில் என்ன நடந்தாலும் திருத்து கண்ணியம் அவ்வளவு உயர்வாக போற்றப்பட வேண்டும் நபி சொன்னாங்க சகிப்பு தன்மை மிக்கவர் நபியாகவும் வரும் தகுதி பெற்றவர் ஏன் சகிப்பு தன்மை இல்லாமல் இவ்வளவு பதறீங்க பொறுங்க அரபிய உனக்கு யார் என்ன தகவல் சொன்னாங்க புறம்பான தகவலை பேசுறீங்க உண்மையான தகவல் இல்லை நீங்க சொன்னது போறான் அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய சபையில நான் இருக்கும்போது இருக்கிற இந்த மக்கள் துக்குரி மதிலிசி என்னுடைய சபையையும் அவமதிச்சிருக்கீங்க பொருட்படுத்த கோபம் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் சபை நாகரீகம் பேரப்படணும் ஏன் அவமதிச்சிருக்கீங்க சொன்ன தகவலும் பொருத்தமில்லாத பொய்யான தகவலை கொடுத்திருக்கிறீங்க விரும்பாதது மாதிரி சாதாரணமா நினைச்சு நான் சொன்னதுக்கு பதில் வேற பேசுறியான நபியை எகிரை எகிரிட்டு சொல்லிட்டாரு நான் உன்னை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நீண்டு பேசுற கையோடு வரும்போது வேட்டையாடி உடும்பு கொஞ்ச நேரம் பேசினாருந்தா வேட்டையாடி இந்த உடும்பு பேசி நீ அல்லாவுடைய தூதர்னு சொன்னா உன்னை கொண்டு நான் ஈமான் போடுறேன் நானும் ஈமான் கொள்றேன் இந்த உடும்பு உன்னை அல்லாவுடைய தூதர் ஏத்துக்கிறன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் நக்கல் உடும்பு எப்படி பேசும் நான் வேட்டையாடிய இந்த உடும்புர் அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னால் நானும் இந்த ஏற்பேன் குறிப்பு சாதாரண தகவல் அல்ல இது பேரே உடும்புடைய பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார் நபி சொல்ல ஒன்னும் பேசல உடும்ப ஏத்துவான்த்துக்கிட்ட உடும் என்னை என்று சொல்லிவிட்டால் தாராள அங்கீகரிச்சிட்ட உடும்ப உங்களை நபின்னு ஈமான் சொல்லுனா நான் ஏத்துக்கறேன் அன்பிற்குரிய பிற மக்களை உடம்பை பார்த்து நபி சொன்னாங்க டத்தில் பே மனிதன் அல்லாத ஜீவன்களிலே மிக முக்கியமான ஜீவன் இந்த வரலாறோடு தொடர்புள்ள உடும்பு நபியிடம் ஒட்டகை பேசியதாக குறிப்பு காணப்படுகிறது மான் பேசியதாக குறிப்பு காணப்படுகிறது நபியின் நடைபாதையிலே சில நேரங்களிலே அறியாத நேரத்திலே நபிக்கு மரங்களும் செடி கொடிகளும் வளைந்ததாக கண்ணியப்படுத்தியதாக கண்ணியதாக குறிப்புகள் கிடைக்கிறது இந்த வரலாற்றிலே நபியோடு உரையாடியது உறவாடியது கூட்டத்தில் கூடிய எல்லாரும் அரபு மொழியில பேசுச்சு ஒரு மொழி மொழியினுடைய துணி மாறும் மொழி ஒன்னா இருக்கும் மதுரை திருச்சி தமிழ் கேட்டீங்கன்னா கோவை தமிழ் நமது பகுதி சார்புள்ள தமிழ் ஒரு மாதிரியா இருக்கும் தமிழ் மொழியா இருந்தாலும் அது ஏரியா வாரியா மாறும் ஆனா அந்த உடும்பு பேசியது தெளிவான தீர்க்கமான துல்லியமான மொழியில கூடியிருக்கிற எல்லாரும் விளங்கும்படியாக உடும்பு பேசு அல்லா பேச வச்சாச்சு கூப்பிட்டதுக்கு தூதரே இறை தூதரே இதோ உள்ளேன் இதோ உள்ளேன் அழைப்பிற்கு அடிமணிந்தேன் வார்த்த உ செவிகளிலும் கேட்க வேண்டும் என்பதற்காக அரபியை சொல்லுகிறேன் வணக்கத்தை கொண்டு கடமையாக்கப்பட்டவர்கள் மனிதர்களாகிய நாம் மட்டுமல்ல அல்லாஹால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் வணக்கம் இருக்கிறது அதை நாம் உணர முடிவதில்லை நமக்கு தெரிகிறது அல்லாஹூடைய தூதரோடு நாங்கள் கூடியிருந்தோம் உண்பதற்காக சமைத்து வைக்கப்பட்ட உணவு தஸ்வித கேட்டோம் சமைக்கப்பட்ட உணவு உண்பதற்காக அல்லாஹுடைய தூதரின் தர்பாரில் உணவு தஸ்மீக செய்வதை நாங்கள் காதார கேட்டோம் குருச்சு நபி சொல்லும் போது சொல்லுவாங்க இதுதான் அல்லாஹினால் படைக்கப்பட்ட மனிதன் அல்லாத இன்ன பிற படைப்புகளின் வணக்கம் இன்ன பிற படைப்புகளின் வணக்கம் என்ன சொன்னேன் உடும்பை பார்த்து நபி கேட்டாங்க உடும்பே நீ யாரை வணங்குகிறாய் உடும்பு சொல்லுச்சான் நபி கேட்ட கேள்விக்கு உடும்பு பதில் சொல்லுச்சா சொல்லுச்சான் எவனுடைய அர்ஷ் வானத்திலே இருக்கிறதோல்தான் ஒட்டுமொத்த உலகும் பூமியும் எந்த எஜமானனுடைய கட்டுப்பாட்டிலே கண்ட்ரோலிலே இருக்கிறதோ கடலிலே யாருடைய ஆளுமை அரசோட்சி நிகழ்கிறதோ சொர்க்கத்திலே யாருடைய அருள் நீக்கமர வியாபித்திருக்கிறதோ தண்டனை நிலைத்திருக்கிறதோ அந்த ரப்பை தான் நானும் வணங்குகிறேன் வானத்திலே பூமியிலே கடலிலே சொர்க்கத்திலே நரகத்திலே யாவையிலும் படைப்பின் யாவையிலும் யாருடைய ஆளுமை யாருடைய அரசோட்சி இருக்கிறதோ அவனைத்தான் நான் வணங்குகிறேன் கேட்ட கூட்டம் பூரா அதிர்ந்து போச்சு தூதரிடம் பேசுவதற்காக அவர்களுக்கு விளங்குகிற மொழியில் மட்டும் அல்லாஹ் பேச வைக்கவில்லை வார்த்தையே சொன்னேன் கூடியிருந்த கூட்டம் முழுவதும் பேசினால் உடும்பு சாட்சியம் சொன்னால் நான் ஏற்பேன் என்று சபதமிட்ட அரபியும் இருக்கிறார் நபியிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டவர் கேட்டாங்க அப்படின்னா உடம்பே நான் யார் நீங்கள் ஆலமீனுடைய தூதர் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அகிலத்தை படைத்து பரிபாலனம் செய்கின்ற ரப்புடைய தூதர் இறை தூதர் நபியின் நபிமார்களின் நிறைவாக வந்தவர் உங்களை ஏற்றவர் நம்பியவர் வென்றார் உங்களை பொய்யாக்கியவர் இரு உலகிலும் தோற்றார் சொன்ன சாட்சியம் இது போன்ற ஹரீதிகளை அடிப்படையாக வைத்து அறிஞர்கள் நமக்கு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுவார்கள் மனிதன் அல்லாத உயிருள்ள எல்லா ஜீவனுக்கும் அல்லாஹுடைய தூதரை அறிகின்ற அறிவை அல்லா உள்ளேயே புரோகிராம் அவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லாஹுடைய தூதர் பற்றிய முகமது நபியை பற்றிய தகவல்கள் படைப்பிலேயே ரத்தத்திலேயே அறிவிலேயே உள்ள புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த உடம்புக்கு யார் சொல்லிக் கொடுத்தது வரலாற்றிலே இந்த உடம்பு இப்போதுதான் முதல் முறையாக நபியை பார்க்கிறது நான் யார் என்று கேட்கும் போது அந்த நபியை பத்தி சொல்ல வேண்டிய தகவல்களை தெல்ல தெளிவா சொல்லுச்சு நபியினுடைய அறிவு யார் மூலமாகவோ அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்த அந்த வேட்டக்கார வேட்டக்காரர் அதிர்ந்து போயிட்டாரு கண்ணிய குறைவாக நடந்தவர் பெருமக்களை நன்றாக யோசித்து பாருங்கள் முதல்ல இந்த நிறுத்திட்டு மனித நேயம் என்றால் என்ன என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் மனிதன் என்ற காரணத்துக்காகவே பிறரை நேசிப்பதற்கு பேர்தான் மனித நேயம் உறவுக்காக நட்புக்காக காரணங்களுக்காக ஒருவரின் மீது ஒருவர் நேயமும் பரிவும் பாசமும் வருவது இயல்பு நான் என் பெற்றோர்களை நான் என் மனைவியை நான் என் மக்களை நான் என் உறவுகளை நேசிக்கிறேன் நேசிப்பேன் மனித படைப்புகள் எல்லாவும் இதை செய்கிறது இதற்கு பேர் மனித நேயம் அல்ல மனிதனை மனிதன் என்ற காரணத்திற்காகவே நேசிப்பது மனித நேயம் நாளுக்கு நாள் அருகிக் கொண்டு வருகிறது தயங்காமல் மிதனுக்கு அநீதம் செய்யப்படுகிறது மனித உணர்வுகள் பொருட்படுத்தப்படுவதில்லை வலியவர்கள் வறியவர்களை அடக்குவதும் நேய்வதென்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எல்லாமும் நடக்கிறது ஆனால் நேயம் மறித்து போய் நேயமின்மை பெருத்து போய் நாளுக்கு நாள் கொடுமைகளும் நாள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது மனித நேயம் அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்திற்கு கற்றுக்கொண்டது மனிதனாக பிறந்த எல்லோரையும் நேசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் வரலாறையும் எடுத்து பாருங்கள் எல்லா பலமும் மனித பலம் உட்பட எல்லா பலமும் நிறைந்து பெரிய கூட்டத்தில் ஒரு சமூகத்தோடு இருக்கும் தனி மனிதர் தனி மனிதர் நவியிடம் எவ்வளவு கண்ணிய குறைவாக நடந்து கொண்டார் நபி நினைச்சிருந்தாங்க கூட்டத்தில் வச்சு அவரை செய்தாலும் அப்படி நடந்திருந்தாலும் எல்லா வகையிலும் அது நியாயம் தகவலை தவறான தகவலை பெரும் சமூகத்திற்கு இடையே நபியை அவமதித்ததை போன்று நடந்து கொண்டவர் அவர் இப்படி கண்ணிய குறைவா நடக்கிறாரே என்று இருந்தவர் கோபப்பட்ட போது கூட சகிப்புத்தன்மையோடு இருக்கும்படி அவரையும் ஆர்வப்படுத்தி தூண்டி அவரிடம் பேசியதாலே அறியாமையிலே தெரியாமையினால் கண்ணிய குறைவாக நடக்கிறார் பல நேரங்களில் பார்த்தோம் என்றால் தவறு நடப்பதற்கு அடிப்படை காரணம் அறியாமை என்ன ஆனது தெரியுமா இந்த நேயம் இந்த மனித நேயத்தின் பயன் என்ன தெரியுமா அந்த மனிதர் நபியனுடைய கரம் பற்றி நபியனுடைய கரம் பற்றி முஸ்லிமாக மாறுகிறார் நபியே நபியே இந்த சபையிலே உங்களை சந்திக்க வரும் நான் எப்படி வந்தேன் தெரியுமா உங்களை போன்று என்னுடைய வெறுப்புக்கு ஆளானவர் இலக்கானவர் யாரும் இல்லை நான் இப்போது உங்களை விட்டு பிரிகிறேன் பூமியின் மேற்பரப்பிலே மனித படைப்பிலே உங்களை போன்று எனக்கு உவப்பானவர் பிரியமானவர் யாரும் இல்லை நான் உங்களை நேசிக்கிறேன் என்னை விடவும் என்னுடைய பெற்றோர்களை விடவும் உங்களை நேசிக்கிறேன் பெற்றோர்களை விடவும் நான் இப்போது உங்களை நேசிக்கிறேன் நபி அவர்கள் அவர் பற்றிய கையை விடாமல் இருகப்பிடித்து சொன்னார்கள் வந்தவரை மார்க்கத்திற்கு வரவேற்கிறார்கள் எல்லா புகழும் அல்லாஹிற்கே இந்த தீனுக்கு வர்ற தௌஃபீக்க உங்களுக்கு கொடுத்து உதவினானே அந்த அல்லாஹிற்கு எல்லா புகழும் எப்படிப்பட்ட மார்க்கம் எல்லா காலங்களிலும் நாளுக்கு நாள் மேலோங்கியே வரும் தளர்ச்சி கிடையாது தளராத வளர்வை மட்டுமே வளர்வை மட்டுமே அல்லாஹினால் வழங்கப்பட்ட மார்க்கத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் வருக வரு போற தன்னுடைய கூட்டம் வாழ்கின்ற இடத்துக்கு திரும்ப போறார் அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் ஆயிரம் வாகனங்களோடு ஆயிரம் வீரர்கள் முகமது நபியையும் அவர்களுடைய படை அவர்களை சார்ந்திருக்க கூட்ட கூடிய கூட்டத்தையும் தாக்குவதற்கு தயாராக முகமது நபியையும் முகமது நபியை சார்ந்த கூட்டத்தையும் தாக்குறதற்கு தயாராகிட்டு அவங்களுக்கு தவறான தகவல் கிடைச்சிருச்சு நம்முடைய கூட்டத்தார் அங்க முகமது நபி அடிச்சிட்டாரு காலி பண்ணிட்டாருங்கிறது தவறான தகவல் கிடைச்சதுனால நபியை தாக்க ஆயிரம் வீரர்கள் ரெடி ஊரை விட்டு கிளம்பும் போது ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாரு கேட்டாரு தலைமை தாங்கி முன்னால வர்றவரை பார்த்து கேட்டாரு எங்க போறீங்க இவர் சொன்னாரு யாரை தாக்க நீங்கள் தயாராகிறீர்களோ அங்கிருந்து தான் நான் வருகிறேன் இவர் பேசிய அந்த துணி குரலை பார்த்தாங்க பேசுறத பார்த்தா நீயும் நபி கூட மாறிட்ட போல தெரியுது சொன்னார் அஷ் அல்லா இலாக நான் முகமது ரபியை ஏற்றுக்கொண்ட முக்மீன் தான் என்று களிமாவை சாட்சியாக சொல்லிவிட்டு அங்கே தனக்கு நடந்ததை பூராவும் சொல்லி ஆயிரம் பேரையும் ஆயிரம் பேரையும் ஒரே நேரத்தில் முகமது ரபியினுடைய அபிமானிகளாக மாற்றி கொண்டு வந்தார் கிளம்பியவர்கள் அப்படியே கிளம்பி நபியிடம் வந்தார்கள் எதிரிகளாக அல்ல முக்மீன்களாக ார்கள வரலாறிலே இப்படி பதிவு செய்யப்படுகிறது அரபியர்களிலே அரபியர்களிலே ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே நிகழ்ச்சி இதுதான் பனு சலீம் கூட்டத்தாரை சேர்ந்த நிறைய பொறுப்பு பெருமக்களை நம்முடைய மார்க்கம் எப்படி வளர்ந்தது எப்படி மக்களுடைய நெஞ்சங்களிலே சென்று சேர்ந்தது என்பதற்கு இந்த வரலாற்று உதாரணம் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நபியினுடைய நேயம் நபியினுடைய குணம் நபியினுடைய பண்பு நபி தன்னுடைய இனிமையான சொற்களினால் உள்ளத்தை ஆளுகின்ற பக்குவம் மக்களுடைய நெஞ்சங்களிலே ஈமான் சென்றடைவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தது பெரிதும் நேயம் எனவே தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நேசித்ததால் தான் நபி ஒரு ஹரிசில் சொல்லுவாங்க மீன்களே மக்களே மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும் எப்படி நேசிக்கணும் தெரியுமா மக்களுக்கு சமுதாயத்திற்கும் நீ உனக்கு உன்னுடைய நர்சுக்கு எதை விரும்புறியோ நான் எனக்கு என்ன நடக்கணும் அதே மாதிரி சாதாரணமா பேருந்து ஏறோம் போறதுக்காக பஸ்ல ஏதாவது ஒரு தங்கடம் இருக்கு நிலை சரியில்லை கால் வலிக்குது முழங்கால் வலி ரொம்ப களைப்பா இருக்கோடு பஸ்ல ஏன்னா உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சா ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா பரவாயில்ல ஏறின உடனே நம்முடைய கண்கள் முழு பஸ்ல உள்ள இருக்கைகளை தான் அலைபாயும் எங்கேயாவது ஒரு சீட்டு கிடைக்குதா நாம வாய்ப்பீட் உட்கார்ந்து ஏறும்போதே இங்க தான் வருவாரு வேற ஏதாவது உள்ள பாக்கிறது தள்ளி உட்காருங்க பெருமக்களை இது நேய குறைபாடு இந்த நோய் இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்கிறது நபியினுடைய முகம்மது நபியினுடைய வாழ்வை வலியை ஏற்று அன்னலாருடைய அணியில் அணி சேர்ந்த பழக்கம் ஊடுருவிட்டது பிறரை பார்த்து பிறரை பார்த்து இரங்கா பன்மை கலங்கா பன்மை அடுத்தவங்களுக்காக மனம் இறங்கணம் நபி சொல்லுவாங்க பிறருக்கு இடர் தருகின்ற எந்த பொருள் சின்னம் சிறிய பெண்ணம் பெரிய எந்த வேலையாக இருந்தாலும் இடர் தருமாயின் இடர்பாடுகளை இடர் தரும் பொருளை நீக்குவது ஈமனுடைய கிளைகளை விவரிக்கும் போது ஈமனுக்கு எழுபத்தி சில்லறை கிளைகள் இருக்கிறது அதிலேயே ஆக உயர்ந்தது இலாக இல்லல்ல களிமாவை நீங்கள் சொல்லுவது அதிலேயே கடைசி கடை உள்ளது நடைபாதையிலே மனிதர்களுக்கு இடர் தருகின்ற பொருள் இருந்தால் அதை அப்புறப்படுத்துவது ஒரு பகுதி பெருமக்களை யோசித்து பாருங்கள் நடைபாதையிலே ஒரு கல் கிடக்கிறது இடர் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாராவது மிதிச்சுட்டா குத்திரம் கவனக்குறைவா யாராவது எத்திரும் இடர் தரும் என்ற உத்தரவாதம் இல்லை இடர் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மனிதர்களுக்கு இடர் தருவதற்கான வாய்ப்பு இருந்தால் வாய்ப்புள்ளதை அப்புறப்படுத்துவது ஈ மாநில ஒரு பகுதி ஈ மாநில ஒரு பகுதி பார்த்துட்டும் யாரா யாரு எப்படி போனா என்னன்னு நாம போனோம்னு சொன்னா அண்ணலாருடைய இந்த வார்த்தையை இந்த வாக்கை வைத்து விளங்கி பாருங்கள் நாம் நம்முடைய ஈமாளிலே சம்பூர்ணமாக நிறைவாக இல்லை மனிதனுக்கு எந்த மனுஷனா இருந்தாலும் சரி இடர் வரக்கூடாது இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் விளங்கி பார்க்க வேண்டும் மனித உரிமைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அன்னலார் காட்டி தந்த வழியிலே பேணப்பட்டது போன்று உலகத்தின் மனித உரிமைகள் பேணப்பட்டது உலக மாந்தர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டதில்லை மனித உரிமைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சில பாவங்களுக்கு தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கு சில பாவங்களுக்கு கொலை குற்றம் ஒருவர் செய்தால் அவருக்கு என்ன தண்டனை அநியாயமாக கொலை செய்தால் கொலை செய்தவருக்கு மரண தண்டனை விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை திருமணமானவர்களாக இருந்தால் விபச்சாரிகளுக்கு மரண தண்டனை கற்பழிப்புக்கு மரண தண்டனை திருடர்களுக்கு என்ன தண்டனை இஸ்லாமிய மார்க்கம் குற்றங்களுக்கு தண்டனையை நிர்ணயம் செய்திருக்கிறது மேலோட்டமா பாத்தீங்கன்னா இல்லாத செயலா இருக்கு தெரிஞ்சும் தெரியாம ஏதோ ஒருத்தன் தப்பு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பதிலுக்கு இன்னொரு உயிரை கொன்னீங்கன்னா ஒன்னு பிளஸ் ஒன்னு இன்டூ ரெண்டாகுமே தவிர அதனால என்ன ஏற்பட போகிறது மனித உரிமை மனித உரிமை கழகங்கள் பெருமக்களை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அன்னலாரால் அறிமுகப்படுத்தி தரப்பட்ட எல்லா குற்றவியல் தண்டனைகளும் நூற்றுக்கு நூறு மனித உரிமைகள் பேணப்பட்டது ஒட்டுமொத்த மனித நேயத்தின் வெளிப்பாடு அவைகள் வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு எல்லாம் சொல்லுவான் குற்றவாளிகளை குற்றத்தில் இருந்து பிரித்து தண்டிப்பது உண்மையில் அவர்களுக்குள்ள தண்டனை இல்ல வெகுஜன மக்களுக்குள்ள திருத்தம் வெகுஜன மக்களுக்குள்ள திருத்தம் குற்றங்கள் பெறு பொதுமக்கள் அப்பாவிகள் நிரபராதிகள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களுக்கு இடர் வரக்கூடாது என்பதற்காக நான் ஒரு லாஜ் விளங்குவதற்காக ஒரு வாதத்திற்காக சொல்லுகிறேன் அன்னலாரை கொண்டு ஈமான் கொண்ட லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட சுமார் ஐந்து லட்ச மக்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டு ஐந்து லட்ச மக்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பெருக்களை நபி வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் எத்தனை பேர் விபச்சார குற்ற தொடர்புடையவர்கள் திருட்டு குற்றத்தில் யார் சம்பந்தப்படுகிறார்கள் நபி வாழ்ந்த இருபத்தி ஆண்டு காலங்களில் தவறுகள் எங்கு நடந்திருக்கிறது எங்கு நடந்திருக்கிறது எத்தனை நடந்திருக்கிறது பெரும் பாவங்கள் பாதகமான பாவங்கள் அப்பாவிகளை பொதுமக்களை இடறு செய்கிற இன்னலுக்குள்ளாக்கிற எல்லா விதமான பாவங்கள் ஒன்று எல்லா விதமான பாவங்களும் இடம்பெறாத எந்த ஒரு நாளிதழையாவது பார்க்க முடியுமா நீங்கள் எந்த சேனல் சொல்லுகின்ற எந்த இருந்தாலும் அப்பாவிகள் பாதிக்கப்படுகிற அநீதங்கள் இடம்பெறாத செய்தியை வாசிப்பை நீங்கள் கேட்க முடியுமா செய்கிறவர்கள் சிலர்கள் இரும்பு கரங்கொண்டு தடுக்கப்படும் போதுதான் குற்றங்கள் அடியோடு கலையப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தின் தவறு உருவானதுக்கு அப்புறம் தவறை தடுப்பது நமது நோக்கம் அல்ல குற்றத்தை பாவத்தை வேறோடு வேறோடு வேறடி மண்ணோடு பிடுங்கி எடுக்க வேண்டும் வேறோடு கலைய வேண்டும் அவர்கள் அடியோடு புதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த மனிதர்களின் நேயமும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாகுவால் முக்காலத்தையும் அறிந்த படைத்த ரப்புல் ஆலமீனால் வகுப்பு இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் மொரட்டுத்தனமான மூர்க்கத்தனமான மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட உரிமைகளை பாதிக்க பாதிக்கும் வண்ணம் உள்ளதல்ல மனித உரிமைகளை முழுமையாக அறியாதவர்கள் அல்லது வேறு வேறு நோக்கங்களை உள்ளே வைத்து கொண்டு பேசக்கூடியவர்கள் இது போன்ற அல்லது சமூக அறிவில்லாதவர்கள் இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை விமர்சிக்கலாம் விமர்சிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு எவ்வளவு புரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் யார் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் நேசிக்க வேண்டும் என்று நமக்கு பணித்திருப்பதாலே நேசித்து அவர்கள் வாழ்ந்ததாலே வாழ்ந்ததாலே உலகத்தில் எல்லா மக்களாரும் நேசிக்கப்படுகிறார் நேசிக்கப்படுகிறார்கள் அண்ணலாரை நேசிக்காத நெஞ்சம் குறிப்பாக முக்மீன்களிலே யார் இருக்க முடியும் நேசிக்காத நெஞ்சம் இருந்தால் அந்த நெஞ்சம் எப்படி ஈமனை தாங்கிய நெஞ்சமாகும் நெஞ்சமாகும் நபியின் நேசம் என்பது மனித குலத்தின் மீது கடமையாக்கப்பட்டது கட்டாய கடமையாக்கப்பட்ட வணக்கம் வணக்கம் நபியை நபியுடைய காலத்தில் பெருமக்கள் எப்படி நேசித்தாங்க தெரியுங்களா நபியினுடைய காலத்தில் அந்த மக்கள் நேசித்தார்கள் எப்படி நேசாங்க ஒரு இடத்திலே நபிகள் நாயகம் கண்ணை இருந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய முகத்தில் அப்படியே வேர்த்து ஊத்தியது நபிக்கு வேர்த்தா அப்படியே சும்மா அரும்பி நிற்கின்ற வெள்ளி மலர்கள் போல முத்து முத்தா நபியினுடைய முகத்தில் அரும்பி நிற்கும் வேர்வைகள் உடனே யாருடைய வீட்டில் நபி ரெஸ்ட் எடுத்தாங்களோ அந்த சஹாபி பெண்மணி வந்து அன் அனுமதி கேட்குறாங்க அல்லாஹின் திருத்துதரே நான் உங்களுடைய வேர்வையை சேகரித்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன பாட்டில் எடுத்துட்டு வந்து உங்களுடைய வேர்வையை நான் சேகரித்துக் கொள்ள வேண்டும் நவி கேட்டாங்க என்ன செய்ய போறீங்க யார சூழல்லா நான் பூசுகிற வாசனை திரவியத்தோடு கலந்து நான் பூச வேண்டும் பெருமக்களை நான் பூசுகிற வாசனை திரவியத்தோடு கலந்து நான் பூச வேண்டும் அன்னலாரின் மீது அவர்கள் வைத்திருந்த பற்று அன்பு பாசம் அதனுடைய நெருக்கம் அதிகரித்து அன்னலாருடைய ஒவ்வொரு செயலையும் அன்னலார் தொடர்புள்ள ஒவ்வொரு செயலும் நேசிக்கப்பட்டிருக்கிறது மக்களால் விரும்பப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு அபூர்வமான வரலாற்று குறிப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அன்னலாருடைய காது பகுதியிலே நரைத்திருந்த நரைமுடியின் எண்ணிக்கை குறிக்கப்பட்டிருக்கிறது நரைமுடி அவங்க உடம்புல ஒரு மனுஷனுக்கு நிறைச்சிருந்தா ஒரு நபிக்கு எங்கே நிறச்சிருக்கு சொல்லி அவர்களுடைய நரை முதல் எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய வாழ்வு எவ்வளவு உற்று நோக்கப்பட்டிருக்கும் மக்களால் எவ்வளவு நேசிக்கப்பட்டிருக்கும் என்று பாருங்கள் நேசிப்பவர் நேசத்தை பயனாகப் பெறுவார் பருமக்களை நம்முடைய மார்க்கத்தில் பாவிகளை குற்றவாளிகளை கூட வெறுப்பதற்கு அனுமதி இல்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பாவிகள் என்னங்க பாவிகளை அப்பையில வச்சா கொண்டாட முடியும் தப்பு செய்கிறவங்கன்னு கேட்காதீங்க பாவி அவனிடமிருந்து பாவத்தை பிரித்து வெறுக்க வேண்டும் பாவி வேறு பாவம் வேறு தவறு செய்யக்கூடிய முக்மினிடமிருந்து தவறை பிரித்து தவறை வெறுத்தொதுக்குங்கள் முக்மினை நேசித்து பழகுங்கள் பாவியிடமிருந்து பாவத்தை பிரித்து பாவத்தை நேசிப்போம் என்னைக்கும் நல்ல மனுஷன் பெருமக்களை நான் சொல்ல வந்தது எடுத்துட்டு வந்த தகவல் எல்லாம் சபையை பார்த்த உடனே நிறைய மறந்து போச்சு எனக்கு நேசம் முக்மீன்களுடைய நெஞ்சத்தில் அண்ணலார் நமக்கு தந்த அருட்கொடைகளிலே ஒன்று மக்காவில் இருந்து மதீனாவிற்கு நபி வருவதற்கு முன்னர் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு நபி அவர்கள் குடிபெயர்ந்தது நமக்கு தெரியும் அவர்களுடைய வாழ்வின் கடைசி பத்து வருடங்கள் மதீனாவிலேயே நிகழ்ந்தேறியது நபி மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னால மதீனாவை பூர்வீகமாக கொண்ட அந்த பூர்வீகத்து மக்கள் இரண்டு அணிகளாக அணி பிரிந்து காலமெல்லாம் அடித்துக் கொண்டே அவர்களுடைய காலத்தை ஓட்டினார்கள் வருஷத்துல பெரும்பகுதியான நாள் இவங்களுக்கு இடையில வாளேந்தியே கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு எதிரிகள் வைரிகள் ஒருவரை ஒருவர் எதிர்ப்பதும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக செயல்படுவதையுமே தன்னுடைய முழு நேர வேலையாக கொண்டவர்கள் என்ற இரண்டு பிரிவினர்கள் நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்தேறினார்கள் குடியேறினார்கள் அவர்களுடைய வருகை அவர்களுடைய வருகையின் பரக்கத்தால் அந்த மக்களுக்கு கிடைத்த பெரும் சொத்து ஊருக்குள்ளே இருந்த பகைமை விரண்டோடியது மக்களை இணைத்தார்கள் நண்பர்களாக அல்ல உடன் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறார் நபிய இந்த கூட்டத்தாரையும் இப்போது நீர் உடன்பிறப்பாக மாற்றிவிட்டீர் நண்பன் நட்பு முத்தி உறவா போச்சு உடன்பிறப்பாக போச்சு ரத்த பந்துக்கள் இயல்பாகவே ஒரு இடத்துல பட்டா இன்னொரு இடத்துல அங்க அழுதா குழந்தைகளை பாருங்கள் ஒரு குழந்தைய கிள்ளி வச்சு அழுதா பக்கத்தில் கூட பிறந்த இன்னொரு குழந்தை ஆளும் ரத்த உறவு உறவு பிளட்டு நபி அவர்கள் எதிரிகளாக இருந்த ரெண்டு பேர்த்த மாத்தினாங்க இங்கே அடிச்சிங்கன்னா அங்க வலிக்கும் உடன்பிறப்பா மாத்தினாங்க அல்ல சொன்னா நபிய இது அல்ல அருள் அல்ல கூடிய தனி வரம் கிருபை ால் இது மனித சக்தியால் மட்டும் மாற்றப்பட்டிருந்தால் இந்த ஒற்றுமை உருவாக்கப்பட்டிருந்தால் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் யாவும் இவர்களை ஒன்றுபடுத்துவதற்காக அழைக்கப்பட்டாலும் இப்படி ஒரு ஒற்றுமை மாறாது இப்படி ஒரு ஒற்றுமை ஏற்படாது இது அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஒற்றுமை இது அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஒற்றுமை நபியனுடைய வருகையின் பறக்கத்தாலே முகமுறிவு பகைமை நீங்கியது அப்புறப்படுத்தப்பட்டது ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற நேயம் மந்திறங்கியது ஈமானுடைய அடையாளம் அதுதான் ஈமான் நிறைந்த குடும்பமா ஒருவரை ஒருவர் நேசிக்கும் குடும்பமாக வேண்டும் ஈமான் நிறைந்த மகல்லாவா ஈமான் நிறைந்த ஊரா நேசமுள்ள மக்களாக வேண்டும் ஈமான் நிறைந்த உலகமா உலகே ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியதாக வேண்டும் என்னுடைய நன்மைக்காக நீங்கள் எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக நான் எல்லாம் எல்லாரும் ஒரு குடும்பம் பெருங்குடும்போ இது ஒட்டுமொத்த உலகமும் பெருங்குடும்பம் அல்லாஹுடைய படைப்பிலேயே அல்லாஹுவிற்கு மிக விருப்பமானவர் அல்லாஹுடைய குடும்பமாக பாவிக்கப்படுகிற ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பயன் தரக்கூடியவர் ஒரு வாத சொல்வதாக இருந்த மார்க தெரிந்தவர் இறைவனை வணங்குகிற ஐபாதத்தில் எந்த குறையும் செயல நல்ல வணங்குறாரு இவர் அல்லாஹுவிற்கு மிக விருப்பம் உள்ளவரா கடமையான வணக்கங்களை மட்டும் செய்கிறார் தன்னுடைய நேரங்கள் தன்னுடைய பலங்கள் இ ால் மனிதார் வாழ்க்கையை வணக்கத்திலேயே கழிக்கிறவர் சிறந்தவரா கடமையானது போக மக்களுக்கு பயன்படுகிறவர் சிறந்தவரா அல்லாஹுடையின் தீர்ப்பு படி அஹபு அல்லாவுக்கு மிக விருப்பமானவர் அல்லாஹுடைய குடும்பமாக பாவிக்கப்படுகிற அல்லாஹுடைய படைப்புகளுக்கு பயன் தர பயன் தரக்கூடியவர் பெருமக்களை அதனால் தான் ஈமான் நேசிப்பதை நேசிப்பை நமக்கு கடமையாக்கி நிறைவாக ஒரு தகவலை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் மதீனாவிற்கு வந்த அந்த நாளிலேயே நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்த அந்த நாளிலேயே யூத மதத்தை சார்ந்த அப்துல்லாஹிபு சலாம் என்றொரு பிரமுகர் சமூக பிரமுகர் யூத மதத்தை கற்று தேறியவர் முன்னுள்ள வேதங்களை எல்லாம் அறிந்த அறிஞர் நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே இவர் உண்மையிலேயே நபியா நபி என்று அறியாத மக்களை பயன்படுத்தி இவர் சாலாக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு பார்க்கறதுக்காக தேடி வர்றாரு வந்து நபியை சந்திச்ச உடனே பார்த்த உடனே முதற் பார்வையிலேயே தீர்மானிச்சிட்டாரு இவர் அல்லாஹுடைய தூதர் தான் அப்துல்லாஹி சலாம் சொல்லுவாங்க நான் சந்திக்கும் போது நபி சொன்ன முதல் வார்த்தை நான் கேட்டது எது தெரியுமா நபி பேசும்போது நான் கேட்ட முதல் வார்த்தை எது தெரியுமா நபி சொன்னாங்க மக்களே மனித இனமே அஃசு சலாம் சலாத்தை பரப்புங்கள் பெருமக்களே சலாம் கூறுவதல்ல சலாத்தை குறித்து அதே சில வந்திருக்கிற எல்லா வார்த்தைகளிலும் சலாம் கூறுங்கள் என்று வரவில்லை பரப்புங்கள் பொது உடமையாக்குங்கள் சலாத்தை பரப்பணும் ஏன் தெரியுமா ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சலாம் என்பது சலாம் என்பது உள்ளங்களை ஒருங்கிணைப்பதற்கு அல்லாஹினால் தரப்பட்ட மருந்து ஒருபோதும் நீங்க போக முடியாது விரும்புகிற முழுமையான நீங்கள் மாறாதவரை முழுமையான மாறாதவரை சொர்க்கம் போக முடியாது முழுமையாக நேசிப்பதுதான் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை நீங்கள் நல்ல ஆக மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லுவாங்க மக்களே உங்களுடைய உள்ளங்களை இணைக்க உங்களுக்குள் நேச பாச பிணைப்பை ஏற்படுத்த நல்லதொரு வழியை நான் காண்பிக்கட்டுமா அப்படின்னு உங்களுக்கு இடையே பரப்புங்கள் ஒருங்கிணையும் உள்ளங்கள் இணைக்கப்படும் அன்பினால் நேசத்தினால் பிணைக்கப்படும் உள்ளங்கள் இணைக்கப்பட்டால் ஈமான் நிறைவு பெறும் ஈமான் நிறைவு பெற்றால் சொற்கம் செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும் உணவழிக்கிறது தேவையானவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உணவழியுங்கள் வழங்குங்கள் வணங்குங்கள் மட்டுமல்ல வணக்கமும் வழங்குவதும் வணங்கி வாழ்வதும் வழங்கி வாழ்வதும் இரு பெரும் முக்கிய விஷயங்கள் வழங்குங்கள் உணவு வழங்குங்கள் மூன்றாவது இணைந்து வாழுங்கள் உறவுகளை முறிக்காதீங்க மக்கள் எல்லாம் ஆழ்ந்து தூங்கும் போது இரவிலே வணங்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் இரவுல வணங்கணும் முதல் வார்த்தை அப்துல்லாஹிப் சொல்றது இந்த நாலு தகவல் மக்களே சலாத்தை பரப்புங்கள் தேவையானவர்களுக்கு உணவு வழங்குங்கள் இணைந்து வாழுங்கள் வணங்கி வாழுங்கள் ஜன்னதிலே சொர்க்கத்திலே எந்த சிரமமும் இல்லாமல் போய் சேருவீங்க சரியா பின்பற்றணும்னா சொர்க்கத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் போய் சேருவீங்க பெருமக்களை நினைவான கருத்திற்கு நான் வருகிறேன் என்பதற்காகவே நேசிப்பது அல்லாஹுடைய தூதரால் நமக்கு கற்றுத்தரப்பட்ட மகத்தான பழக்கம் வணக்கம் அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்த சுண்ணன்று சொல்லி நீங்க எவ்வளவு சின்னஞ்சிறிய செயல செஞ்சாலும் அது வணக்கம் அருது அனஸ் ரதியல்லா சொல்லுவாங்க காதிமுறை சொல்லில்ல அனஸ் ரதியல்லான் நபி கூட நான் ஒரு விருந்துக்கு போயிருந்தேன் நபியை ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தார் மதீனாவில் ஒரு தையல்காரர் அவர் ஹையாத் நபி கூட நான் ஒரு விருந்துக்கு போயிருந்தேன் உணவு வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரத்திலே நபி எதையோ தேடினார்கள் நான் கவனித்து பார்த்தேன் கரியோடு சேர்த்து போடப்பட்டிருந்த சொரக்காயை நபி தேடி தேடி சாப்பிட்டாங்க தேடி நான் சாப்பிட்டாங்க ஒரு தாய் வயிற்று பிறந்த பிடிக்காது இவருக்கு ஒரு தாய் வயிற்று பிள்ளை இரண்டு பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் எல்லாருடைய விருப்பும் வெறுப்பும் ஒன்னா இருக்கும் சொல்ல முடியாது இவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்காது அரசியலுங்க நபிக்கு சொரக்கா பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்ட காலத்தில் இருந்து நேசிக்க கூடியவனாக நான் மாறிவிட்டேன் அன்னையிலிருந்து சொரக்காயை நான் நேசிச்சு சாப்பிடுவேன் சொக்காய நேசிங்க பல தடவை பார்த்தாங்க நபி சொரக்காய தேடி சாப்பிட்டாங்க இவங்களா விளங்கி நபிக்கு சொரக்கா பிடிக்கும் எனவே எனவே சகாபாக்களிலேயே தலை சிறந்த அறிஞர்களில் ஒருவர் அனசி எல்லாம் எனவே அன்று முதல் நேசிக்க சொல்லி வழிமுறை பெருமக்களை நேசிக்க கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் நிறைவாக நபியினுடைய இந்த விழாவிலே நபி பிறந்த இந்த மாதத்திலே நபியை பற்றி கூறப்படுகின்ற இந்த நாட்களிலே வெறுமனே பங்கெடுத்துட்டு நபியை பற்றிய தகவல்களை சுவையாக கேட்டுட்டு போறதை மட்டும் நாம் வழக்கமாக பழக்கமாக வச்சுக்கிற கூடாது நபியின் மீது நாம் கொண்டிருக்கிற நேசத்தின் அடையாளமாக குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு தகவலையாவது நாம் உள்வாங்க வேண்டும் நபியினுடைய செயற்கள் நபி கற்றுத்தந்தது நபி நேசித்தது நபி நம்மை செய்ய சொன்னது என்று எத்தனை ஒரே நாளில் நீங்க ஐம்பது விஷயம் கேட்டீங்கன்னாலும் கூட குறைஞ்சது ஒன்மையாவது நாம் உள்வாங்க வேண்டும் நாம் அதை செய்வதை வழக்கமாக்க வேண்டும் வழக்கம்தான் பின்னால் நமது வாழ்வின் பழக்கமாகும் நபி எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ நீங்கள் நூறு கேட்டீங்கன்னாலும் சரி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் ஒன்றையாவது உங்கள்லேருந்து ஒதுக்கி வைங்க நாளொன்றுக்கு ஒன்று அல்லது வாரம் ஒன்றிற்கு ஒன்றை வரவு வையுங்கள் ஒன்றை ஒதுக்கி வையுங்கள் சில காலங்களிலே நபியை நேசிக்கக்கூடிய உயர்ந்த மீனாக நாம் மாறுவோம் நபியினுடைய நேசம் இம்மையிலும் மறுமையிலும் இரண்டு நமக்கு மகத்தான பழன் பயன் தரவல்லது ஒரு சி கே அல்லாஹின் விசாரிக்கிறீங்களே வந்துட்டா கயாமத்தை சந்திக்கிறதுக்கு என்ன தயாரிச்சு வச்சிருக்கீங்க ஆசைப்படுறதா இருந்தா திடீர்னு வந்துருச்சுன்னா சந்திக்கிறதுக்கு எந்த தயார் நிலையில இருக்கீங்க என்ன இருக்கு கை வசம் அல்லாஹின் திருத்துதரே உங்களை நான் நேசிக்கிறேன் என்பது தவிர என்னிடம் பெருசாக ஒன்றும் இல்லை என்னுடைய தயாரிப்பு என்னுடைய தங்கறிப்பெல்லாம் உங்களின் மீது நான் வச்சிருக்கிற மஹபத்து தான் நபி அப்போ தான் சொன்னாங்க நபி அப்போ தான் சொன்னாங்க யார் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பார் அந்த நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ நேசிக்கிறவங்க கூட இருப்பீங்க நபியினுடைய நேசம் நமக்கு மகத்தான பயன் தர நேசத்தின் சரியான அடையாளம் சரியான வெளிப்பாடு நபியை பின்பற்றுவதாக அமைய தவிர நபியை பின்பற்றுவதாக நபியினுடைய ஏவல் விளக்கல்களை எடுத்து நடப்பதாக அமைய தவிர பெருமனே சில வார்த்தைகளை கேட்பது ரசிப்பது இப்படியே இருந்தால் பெரியதொரு பயன் இல்லாமல் போய்விடும் அல்லா அர்புலாலமீன் மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய தோஃபிகை